நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியில் இருந்து அறிவுக்கு மீறி அறிவாளியாகிவிடாதீர்கள் அறிவுடனேயே இருங்கள் ஆம் உங்களது அறிவுக்கு மீறி அறிவாளியாகி விடாதீர்கள் மிதானமாக அறிவுடனேயே இருங்கள் என்கிறார் மான்டெயின் நன்றி வணக்கம்